நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் 27, ஏழு மார்ச் இரண்டாயிரத்தி இருபது பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டை டி நாராயணதாஸ் முதலில் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டி செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது இரண்டு உலகளாவிய மறுசுழற்சியினால் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் பதினெட்டாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது மூன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இந்தியாவின் ரஞ்சன் கோகோய் முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மாநிலங்களவைக்கு பரிந்துரைக்கப்பட்டார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நூற்றாண்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்ட ஷேக் முஜிபுர் ரஹ்மான் எந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார் 2. ஜமைக்கா நாட்டின் தலைநகரம் எது 3. இந்தியாவில் ஜெய்தாபூர் அணு நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது நன்றி மீண்டும் சந்திப்போம்